ச்சாரியமியம் அச்சப்பந்தேருபரம் ஓூாவதுலோக்கோத்தியம் न घटाभ्रांद किन्नाको भेतोपाधिराकाश சதா அத்வைதானத்தை ஜீவஜீவேதம் கிடையாது என்பது நிரூபிக்கப்பட்டது ஏழாவது ஸ்லோகம் வரை கூறியுள்ள கருத்துக்கள் ஜீவஜீவேதம் இல்லை என்கிற கருத்தின் அடிப்படையில்தான் அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகங்கள் என்பது மேலெழுந்த வாரியாக இருக்கிறது உண்மையில் இல்லவே இல்லை ஈஸ்வரனுக்கு உபாதி மாயா உபாதி அல்லது காரணோபாதி அவித்தியாங்கிற உபாதியை உடையவன் ஜீவன் அல்லது காரிய உபாதி இந்த உபாதிபேதத்தினாலதான் ஈஸ்வரன் சர்வஜனாகவும் ஜீவன் அல்பக்யனாகவும் இருக்கிறான் உண்மையில் நிர்குண திருஷ்டியில் இருவரும் ஒன்றே காரியம்ஸ்தாத் சிதா அதிகம் நாஸ்தி அதிகம்னா இங்கே வேறாக இல்லை சம்ஸ்தாத்ங்கிறது முக்கியமாக குறிப்பிடப்படுகிறது நம்மிடத்தில் ஆத்மஸ்வரூபம் நன்றாக உணரப்படுகிறது சம்ஸ்தாத் நன்றாக நம்மை உணர்கிறோம் நான் இருக்கிறேன் உணர்கிறேன் பிறகு சாஸ்திர உபதேசத்தின் வாயிலாக எனக்கு நான் ஆனந்த ஸ்வரூபம் என்பதும் எனக்கு விளங்குகிறது ஆகவே சச்சிதானந்த ஸ்வரூபம் என்பது ஸ்பஷ்டமாகத் தெரிகிறது நல்ல தகுதியோடு நாம் ஆராய்ச்சி பண்ணுவோமேயானால் சாதன சதுஷ்டய சம்பத்தி என்கின்ற தகுதியோடு நாம் வேதாந்த விசாரம் செய்வோமேயானால் நமது உண்மை ஸ்வரூபம் சச்சிதானந்தம் என்பது தெள்ள தெளிவாக விளங்கும் ஆகின சம்ஸ்தாத் சம்ஸ்தாச்சிதா நன்கு விளங்கி கொண்டிருக்கிற சைதன்யம் அர்த்தம் நம்ம வெளியில இருக்கிற விஷயங்களை தெளிவாக அறிய முடியாது ஓரளவுதான் தெரிந்து கொள்ள முடியும் நம்முடைய சரீரத்தையும் மனதையும் கூட நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு விட முடியாது நம்மை நாம் இருக்கிறோம் என்று தெளிவாக அறிகிறோம் நம்முடைய மனசில் என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது ஆழமான மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமோ நமக்கே தெரியாது நம்முடைய சரீரத்தில் என்ன இருக்கிறது உள்ள என்ன வியாதி இருக்கு நமக்கே தெரியாது நன்றாக இருக்கிறோமா இல்லையா நமக்கே தெரியாது ஆனால் நான் இருக்கிறேன் ஸ்பஷ்டம் அதுக்கு ஒன்றும் அது அதுல ஒன்றும் விஷயங்களே வேற எதுவும் கிடையாது நான்கிறது தெள்ளத்தெளிவு நான் இந்த மனசு இதெல்லாம் பார்த்தோமானா மனசோட சேர்த்து கொண்டோமானா முழுமையாக ஒன்றும் தெரியாது அதனால சம்ஸ்தாத் இந்த சம்ஸ்தாத் நான் நன்றாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் அர்த்தம் நமது உடலையும் மனதையும் கூட தெள்ளத்தெளிவாக நம்மால் அறிய முடியாது ஆனால் நான் இருக்கிறேன் என்பது தெள்ள தெளிவாக விளங்குகிறது ஆகையினால இந்த தெள்ளத்தெளிவாக நமக்கு விளங்கக்கூடிய நமது ஸ்வரூபமும் இதேதான் பகவானும் யூஸ் பண்ற நான் நான் பகவானும் நான் யூஸ் பண்ற போது எதை எதை சொல்லிட்டு இருக்கார் அவர் அவரோட உபாதியை சொல்றாரா இல்ல தன்னை சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆகிய நினைச்சுன்னு சொல்றாரா பகவானும் விவகாரம் பண்ற போது மாயா உபாதியோட சேத்துன்னு தான் சொல்றார் ஆனா பகவானுக்கு எப்பவுமே ஜானம் இருக்கிறது நமக்கு தான் அஜானம் அப்புறம் ஞானம் வருகிறதுன்னு தான் அதனால பகவான் எப்பவும் ஜானியாகவே இருக்கிறார் அவரும் நான்னு சொல்ற போது அவரிடத்துல இருக்கிற அந்த மூன்று அம்சங்களையும் சேர்த்து தான் அதுவும் குறிக்கும் அவர் விவகாரம் பண்ற போது எந்த அடிப்படையில் சொல்லுகிறாரோ அந்த அடிப்படையில் அவர் பேசுகிறார் நான் தான் ஜகத்தை சிருஷ்டி பண்றேன் நான் தான் ஜகத்தை காப்பாத்துறேன் நான் தான் ஜகத்தை ஒடுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றபோது எந்த அதி எந்த அடிப்படையில் சொல்றார் உபாதி திருஷ்டியில சொல்லுகிறார் நான் எங்கும் நிறைந்தவன் எனக்கு ஒரு எனக்கு வளர்ச்சியும் தேவும் இல்லை என்பது பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது எந்த அடிப்படையில் சொல்லுகிறார்னா சுத்த சைதன்ய அடிப்படையில் சொல்லுகிறார் இதை நாம் திரும்ப திரும்ப தெரிஞ்சுகிட்டே இருக்கணும் ஹோல் டெக்ஸ்டை தான் வேலை சில சமயம் போர் அடிக்கிற மாதிரி கூட தோணும் ஆனாலும் விஷயம் என்னென்னா நிஷ்டைக்காக இப்படி திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது நம்ம மனசில் இந்த எண்ணங்கள் ஆழமாக பதிய வேண்டும் மேலெழுந்தவாரியாக இந்த கருத்துக்கள் இருக்கக்கூடாது இதுதான் மெய்பொருளை பற்றிய கருத்து எனவே இந்த எண்ணம் ஆழமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி திரும்ப திரும்ப கூறப்படுகிறது ஆகவே ஈஸ்வரன் வேறு நான் வேறு அல்ல உபாதி திருஷ்டியினால்தான் வேறு வேறாக தோன்றுகிறோம் இப்ப என்ன நான் சரீரமா நினைக்கிற போது நான் பகவானையும் சரீரமா நினைக்கிறேன் என்ன நான் வந்து அசரீரியாக தெரிந்து கொள்கிற போது பகவானை மாத்திர சரீரியாவா பகவானையும் அசரீரியாகத்தான் நான் பூஜை பண்ணுவேன் பூஜை பண்ணுவேன் சொல்றேன் ஆக என்னை நான் சரீரமாக என்னை கருதி கொண்டால் நான் பகவானையும் சரீரமாகத்தான் கருதுவேன் என்னை சரீரமாக கருதவில்லை என்றால் யாரையுமே நான் சரீரமாக கருத மாட்டேன் பகவானையும் சரீரத்தோடு உடையவராக கருத மாட்டேன் வஸ்து ஒன்றுதான் ஆகையினால நிர்கதோபாதிராக்காஷா ஏக ஏவ யதாபவேத் அந்த சொல்லப்பட்ட திருஷ்டாந்தத்தை விளக்கி அடுத்த வரியிலே சொல்லுகிறார் திருஷ்டாந்தத்தையும் தாஷ்டாந்தத்தையும் மேலும் விளக்கி சொல்லுகிறார் எப்படி குடத்திலே இருக்கக்கூடிய ஆகாசமும் மண்ணுக்குள் இருக்கிற ஆகாசமும் வேறு வேறு இல்லையோ ஒருபோதும் எங்கும் வேறு வேறு இல்லையோ அதுபோல நிர்கத உபாதி ஆகாஷ் ஏக ஏவய் உபாதி இல்லாத ஆகாசம் எப்படி ஒன்றே ஆகுமோ தப்படியே அயம் ஆத்மா இந்த ஆத்மா எங்கேயோ ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம் அபரோக்ஷத்தையா அஸ்மாபி அனுபூயமான ஆத்மா நான் நான் நான் என்று நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிற அந்த வஸ்து அயம் ஆத்மானா அபரோக்ஷத்தையா அனுபூயமானம் அர்த்தம் அபரோக்ஷமா தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதனால ஆத்மா அந்த ஆத்மான்னு சொல்ல ததாத்மா இல்லை அயம் அந்த ஆத்மான்னு சொல்ல இந்த ஆத்மா அயம் ஆத்மா நிர்கத உபாதிக சதா ஏகா ஏவ உபாதியை நீக்கி விட்டால் ஒன்றேயாகும் சதா ஏகா ஏவ எப்பொழுதும் ஒன்றே ஆகும் மூன்று காலத்திலும் ஒன்றுதான் ஆக ஜீவாத்ம பரமாத்ம பேதம்ங்கிறது கிடையாது எல்லாம் பக்திக்காக முதல்ல பக்குவப்படுத்துறதுக்காக சொல்லி இருக்கும் கடைசியில பரமாத்மாங்கிறதையும் நீக்கி விடுகிறோம் ஜீவாத்மத்துவம் நீங்கிவிட வேண்டும் பரமாத்மத்துவமும் நீக்கிவிடப்படும் பக்தியில வந்து மனசு ஒடுங்கும் அழியாது பக்தியில மனசு ஒடுங்கும் அழியாது தத்துவ ஞானத்தில் மனது அழிக்கப்படும் அறிவால் அழிக்கப்படும் அதை சொல்லணும் அழிக்கப்படும் நிஜமாவே அழிஞ்சு போயிடுமான்னு கேட்பேன் அறிவால் அழிக்கப்படும் அதாவது உலகத்தில் சுகம் துக்கம் இருக்கும் கடவுளே கண்ணை மூடுவோம் கடவுளே அப்படின்னு கண்ணை மூடுவோம் மூடின உடனே என்னாம்னா அப்படியே கடவுளை நினைக்கிறதுனால கஷ்டமெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிடும் பகவானே பகவானே பகவானே திரும்ப திரும்ப சொன்னோம்னா அப்படியே மனசு அடங்கி ஒடுங்கி போயிடும் நான் தத்துவஜானம் படிக்கும் பொழுது என்னென்னா இந்த ஜகத்தில் இரு ஜகத்தே மிச்சேன்னு சொல்கிற போது அதில் இருக்கிற சுகதுக்கம் மாத்திர சத்தியமாக இருக்க பொருள் அதனால் எல்லாம் மிச்சம்னு சொல்கிற போது அதை அனுபவிக்கிற அந்த கரணமும் மித்யான்னு உடனே மித்யான்னா இது நாசமாகிறது பக்தியில் மனம் லயமாகிறது தத்துவ ஞானத்தினால் மனம் நாசமடைகிறது அது இல்லாமல் போகிறதுக்கு விதேக முக்தி தான் வேணும் விதேக முக்தியில் தான் பூர்ணமாக மனசை அழிஞ்சு போகும் ஆனால் ஜீவன் முக்தியில் மனசு அது கைவல்லிய நவநீதத்தில் மாதிரி ஸ்வரூப நாசம் அரூப நாசம்ங்கிறது விதேக முக்தியில் தான் கைவல்லிய நவநீதம் மனோநாசம் இருவகையாய் வகுத்துரைப்பார்னு பாடியிருக்கு மனோநாசம் இருவகையாய் வகுத்துரைப்பார் ஸ்வரூப நாசம் என்றும் அரூபநாசம் என்றும் இருவகையாய் வகுத்துரைப்பார் ஸ்வரூப நாசம் ஜீவன் முக்தியில் கூடுகிறது அரூபநாசம் விதேக முக்தியில் நிகழ்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே எடுக்க சொல்லுகிறேன் உபாதியை நீக்கிவிட்டால் உபஹித சைதன்யம் ஒன்றே இதை ஞானம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் பொய்ப்பொருளை மதிக்க மாட்டோம் பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணரமாட்டோம் திருக்குறள் பொருள் அல்லாதவற்றை பொருள் என்று உணரும் மருளாம் மாணா பிறப்பு பொருள் இல்லாததை பொருள்னு நினைக்கிறது தான் முட்டாள்தனம் சொல்றார் ஆகையினால தை பொருளற்றதென்றே உணர்வு இனி அடுத்த ஸ்லோகம் ஆகாத ஆகா நிக்வாதாத்மனோ நானிய आत्मा ஆமா சிாத் ஆய ஆசியமோ நிய ஆத்மா சித் திச்சாத் எல்லா ஸ்லோகங்களுமே மிகவும் எளிமையான ஸ்லோகங்கள் ஆனால் வேதாந்தத்தை படித்த அடிப்படை இருந்தால்தான் இதெல்லாம் புரியும் சிலருக்கு முதல்ல கேட்கிற போது கொஞ்சம் கடினமாக தோன்றலாம் இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருந்தோமானால் இதுதான் இதில் சொல்லப்படுகிறது என்று ஓரளவு விளங்கும் ஆகவே கவனமாக படித்துக்கொண்டிருக்கலாம் ஆகிய ஆகாஷ் ஆகாசி ஆகாசத்துக்கு வேறாக இன்னொரு ஆகாஷங்கிறது ஆகாஷத்துக்கு இல்லையோ எதா ஆகாசு ஏகத்யாஷ நாஸ்தி ஆகாசம் ஒன்றேதான் ஆகாசத்தை வந்து உபதேசம் பண்ற போது எப்படி ஆகாசத்தை அடைய முடியாதோ அப்படி பிரம்மத்தை அடைய முடியாது ஆகாசத்தை அடையணும் என்ன சொல்லுவோம் ஆகாஷத்தில் தான் இருக்கேள்னு சொல்லுவோம் அதே மாதிரி பிரம்மத்தை அடையணும்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்னா நீ பிரம்மமாகத்தான்ப்பா இருக்கிறாய்னு சொல்லுவோம் தத்து த்துவம் அசி இப்போவே என்னவா தத்துத்வம் பவிஷத்தி இல்லை நீ இப்பொழுதே அதுவாகத்தான் இருக்கிறாய் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா ஆகாஷ ஏகத்வா ஆகாஷம் ஒன்றுதான் ரெண்டு ஆகாசம் கிடையாது அதனால ஆகாஷாத் அந்நா ஆகாச நாஸ்தி இப்படி படிச்சுக்கணும் எதா ஆகாசாத் ஆகாஷாத் அந்நா ஆகாச நாஸ்தி ததுபோல ஆத்மன ஏகத்வா ஆத்மாவானது ஒன்றாகவே இருப்பதால் திருஷ்டாந்தம் ஆகாஷம் தாஷ்டாந்தம் ஆத்மா ஆத்மனா அந்நித்திய ஆத்மாவுக்கு வேறாக ஆத்மா என்று ஒன்று இல்லவே இல்லை ஜீவாத்மாவும் கிடையாது பரமாத்மான்னு ரெண்டு பேதம் கிடையவே கிடையாதுங்கிறது திரும்பவும் நிரூபிக்கப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில் ஆக ஜீவாத்மா பரமாத்மா பேதம் அல்ல கட்டடம் போல கற்பிக்கப்பட்டவைகள்தான்மையில் இல்லவே இல்லை சரி இப்ப இதை ஒத்துக்கிறோம் ஜீவ ஜீவம் இல்லை ஜீவ ஈஸ்வர பேதமும் இல்லைங்கிறத ஒத்துக்கிறோம் ஜீவ ஜடபேதம் இருக்கே நமக்கு ஜடபேதம் இருக்கே ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கே அப்படின்னு கேட்கலாம் ஜீவ ஜடபேதம் அதுவும் கூட தோற்றம் தான் என்பது நிரூபிக்கப்படுகிறது வரக்கூடிய ஸ்லோகங்கள் ஆக சைத்தன்ய ஜடபேதமும் ஒரு தோற்றம் உண்மையில் ஜம் என்று ஒன்று இல்லவே இல்லை வியாவகாரிகமாக ஜடம் என்று பேசுகிறோம் உபசாரத்திற்காக ஜடம் என்று தனியாக பிரிக்கிறோம் உபதேசத்துக்காக அவ்வாறு சொல்லுகிறோம் உண்மையில் ஜடமும் சைதன்யத்துக்கு வேறாக இல்லை சிச்சக்திச்சேதனாரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா என்றுலிதா சாஸ்திரநாம சொல்லுகிறது சிட்சக்தி சேத்தனூபா ஜடசக்தி ஜடாத்மிகா ஜடாத்மிகா ஜட பதார்த்தங்களெல்லாம் வியாபிச்சிருக்கிற சைதன்யம் அர்த்தம் ஆகினால எல்லாத்திலுமே சைதன்யம் தான் இருக்கிறது என்று வேதாந்தம் சொல்லுகிறது ஜடம்ங்கிறது ஒரு விவகாரத்துக்காக தான் சொல்லின்னு இருக்கும் மகாதீப பிரபாபாஸ்வரம் ஜானம் எஸ் துச்சுராணாபகிஸ்பந்தே ஜமீதி தமேவாந்தமனுபாத் தமஸ்தம் ஜகத் தஸ்மஸ்ரீ குருமூர்த்தயே நமஜிதம் ஸ்ரீதட்சிணாமூர்த்தயே இந்த ஸ்லோகம் வந்து ஜடபதார்த்தமும் சைதன்யத்துக்கு வதிருக்தம் இல்லைன்னு சொல்றது இந்த தட்சிணாமூர்த்திஸ்தோத்திரம் ஜடபதார்த்தமும் சைதன்யத்துக்கு வேறாக இல்லை என்று நிரூபித்திருக்கிறது ஒரே சைதன்யந்தான் இந்த அந்த கிரணத்துல கொண்டு இந்த அந்த கொண்டு இந்திரியங்கள் வாயிலாக சென்று அதில் இருக்கிற ஜடாவ சைதன்யத்தை பிரகாசிக்க செய்கிறது விளங்க செய்கிறதுன்னு சொல்றது எப்படி ஒரு நிறைய ஓட்டை போட்டிருக்கிற குடத்துக்குள்ள வச்சிருக்கிற விளக்கு அந்த அது போய் அந்த வெளியில் இருக்கக்கூடிய பதார்த்தத்தை வியாபித்து விளங்கும்படி செய்கிறதோ அது மாதிரின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த கரணத்தில் சைதன்யம் இருந்து கொண்டு இன்றியங்கள் வெளியாக போய் அதையெல்லாம் வியாபித்து அதை விளங்கும்படி செய்கிறது என்று இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் சொல்லுகிறது அது மாதிரி உண்மையில் இல்லை ஜட பதார்த்தமும் வேறாக இல்லை அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படித்தா புரியும் இப்போ ஜீவாத்ம பரமாத்ம பேதம் இல்லாவிட்டாலும் ஆத்மா பிரபஞ்சம்னு ஒரு பேதம் இருக்கு நான் இருக்கேன் உலகம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு அனுபவம் இருக்கிறதே நான் இருக்கேன் என் சரீரம் மனசே ஜடம்னு வச்சுப்போம் மனசுன்னு ஒன்று இருக்கு உடம்புன்னு ஒன்று இருக்குது உலகத்தில் விஷயங்கள் இருக்கு இந்த பிரபஞ்ச பேதம் இருக்கத்தானே செய்கிறதுன்னா அது தோற்றம் என்று வரக்கூடிய ஸ்லோகம் விளக்குகிறது ஸ்லோகத்தை படிக்கலாம் மேகயோகாத்யம் கரகாக்காமியாத் மாயா யோகாத் தைவாத்மா மேயோமி மாயோத்த பிரபஞ்சாக்காரதாமியாத் பேதபுத்தியை அடியோடு நீக்குகிறது இந்த ஸ்லோகங்கள் நம்முடைய மனசில் இம்மி அளவாவது பேத புத்தி இருக்குமானால் அந்த பேத புத்தியை நீக்குகிறது இந்த வரிசையா படிச்சுனே வந்தால் பேத புத்தி இருக்க முடியாது ஒழுங்காக படித்தா சீரியஸாக வாஷ்டமான பேத புத்தி இருக்க முடியாது மேகயோகாத் யதா நீரம் கரகாக்காரதாம் யாத் நீரம்னா ஜலம் நீரக் க்ஷீரவிவேகம்னு கூட சொல்லுவோம் அந்த அன்னபக்ஷி வந்து எப்படி பாலையும் ஜலத்தையும் பிரிக்கிறதோ அது கூட இப்படி சொல்கிறது உண்டு பிரயோகம் சப்தங்களை ஜலம் வேறு ஒன்றும் இல்லை நீர் ஆயிருக்கு தன்மையான நீர் தண்ணீர் அப்படிலாம் ஆயிடுச்சு மேகத்தோட சம்பந்தத்தினால என்ன ஆகிறதுனா கரகாகாரதாம் கரகாக்காரம்னா ஆகாரம்னா வடிவம் கரக்கம்னா இங்க பனிக்கட்டி பனிக்கட்டி வடிவமாகிறது ஜலந்தான் மேகத்தினுடைய சம்பந்தத்தினால் பனிக்கட்டியாக மாறுகிறது பனிக்கட்டியின் உண்மை வடிவம் என்னன்னா அது ஜலந்தான் அந்த ஜலம் ஏன் இப்படி ஆச்சுன்னா அது மேகத்தினுடைய சம்பந்தத்தினால சில சமயம் விழகிறதுலேயே ஆலங்கட்டி மழைன்னு சொல்கிறோம் அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மேகத்தினுடைய சம்பந்தத்தினால அதுக்கு பனிக்கட்டியாக ஆகக்கூடிய தன்மை ஏற்படுகிறது அது மாதிரி இந்த ஆத்மா மாயையோட சம்பந்தத்தினால என்னன்னா இப்படி பிரபஞ்சமாக செங்கலாகவும் மண்ணாகவும் மரமாகவும் எப்படி மரம் கூட சொல்லப்படாது அது ஜீவனாச்சே இந்த மலையாகவும் மண்ணாகவும் எதெல்லாம் ஜீவனாக இல்லையோ சாஸ்திரப்படி கல்லு ஜீவன் இல்லை நம்ம தமிழில் நிறைய பேர் கல்லை ஜீவனாக நினைக்கிறது வழக்கத்தில் இருக்குது கல்லாய் மனிதராய் இப்படின்னு இருக்குங்கிறதுனால அதனால தான் சில பேர் கல்லா மனிதராய் மாற்றி விட்டாங்க ஆமாம் அதனால் வந்து ஜீவனாக சாஸ்திரத்தில் கருதப்படுறது இல்லை எது ஒன்று உணவை உண்டு அதை கழித்து உணவு உண்டு மலம் கழித்து இனப்பெருக்கம் செய்கிறதோ அதுதான் ஜீவன் உணவு உண்டு மலம் கழித்து இனப்பெருக்கம் செய்கிறத தவிர மற்ற எதுவும் ஜீவனாக கருதப்பட மாட்டாது கல்லெல்லாம் அப்படி பண்ணுறதாக இல்லை ஆகையினால கல்லை ஜீவனாக கருதுறது நாம ஆக கல் மலம் மரம் மண்ணு மரம்ன இந்த காஞ்ச மரம் இந்த உயிருள்ள மரம் இல்லை உயிரற்ற மரம் இதெல்லாம் என்னன்னா இதைத்தான் நாம ஜட பிரபஞ்சம் மாயினுடைய தமப்பிரதான அம்சத்திலிருந்து தோன்றியவைகள் தம அம்சத்திலிருந்து தோன்றியவைகள் எல்லாம் பிரபஞ்சாக்காரதாம் யாத் இதெல்லாம் என்னென்னா மாயா யோகத்தினால அப்படி ஆகியிருக்கிறது எல்லாம் மாயினால்தான் இப்படி ஆகிருக்கு மாயினா என்னென்னு திரும்பவும் கேட்கக்கூடாது மாயின்னு சொல்லிவிட்டா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா திரும்ப திரும்ப மாயைத்தான் விளக்கின்னு இருக்கணும் விளக்க முடியாததை விளக்கி கொண்டே இருக்க வேண்டிதான் இது மாயை வந்து இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறது அவ்வளவுதான் எப்படி இந்த பிசி சர்க்கார் ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் இப்படி இப்படி பண்ணுறாங்க எல்லாம் வர்றது வரிசையாக அவன் ஒருத்தன்தான் சத்தியம் மாயாவிதான் சத்தியம் அவனுடைய வஸ்து அவனால காட்டப்படுறது எல்லாமே ஒரு தோற்றம் இருக்கோம் பணத்தை கொடுத்ததை பார்த்துட்டு இருக்கும் மாயாவி இந்த பிரம்மன் அந்த அதுல இந்த மாயினால என்னன்னா எல்லாம் இப்படி தோன்றுகிறது அதனால இந்த ஜட பிரபஞ்சமும் உண்மையில் இல்லவே இல்லை மாயா யோகாத்து ஆத்மா அடைகிறது தண்ணீரானது மேகத்தின் சம்பந்தத்தினால் பனிக்கட்டியாக மாறுகின்றது பனிக்கட்டியாகும் தன்மையை அடைகின்றது அதுபோல ஆத்மாவானது சத்திய ஜானந்தூபமான ஆத்மாவானது மாயா யோகத்தினால் ஜட பிரபஞ்சமாக காட்சி அளிக்கிறது இது உண்மையல்ல தோற்றம் காணல் நீரை போன்றதுதான் இது தோற்றம் திரும்ப திரும்ப இந்த எண்ணத்தை மனசில் விதைக்கணும் பதிய வைக்கணும் அதுக்கு தான் இது ஏதாவது இதெல்லாம் வந்து ஒரு இமோஷனாக ஒன்றும் கிடையாதுல எதாவது வந்து பகவான்கிட்ட அழுகிற மாதிரியோ இது மாதிரியோ இருந்தால் பரவாயில்லை அதெல்லாம் இல்லை அது அதனால் ஒரு மாதிரி தான் இருக்கும் அது அதனால் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து உலகத்துலேருந்து எந்த துக்கமும் உள்ளத்தை பாதிக்க முடியாது உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் ஏன்னா வானே பொய் அப்படிங்கிற போது அச்சம் இல்லை அதான் இது திரும்ப திரும்ப மனசுல இதை பதிய வைக்கிறது தான் வேறு அதையே விவரமாக மேலும் அடுத்த ஸ்லோகங்கள் சொல்லுகிறது இதில் நீங்கள் ரசிக்க வேண்டியது என்னன்னா எப்படி இந்த விஷயத்தை அழகா இது எளிமையா சொல்லுகிறதுன்னு தான் பார்க்கணும் எப்படி இது வந்து மேகயோக ஒரே சின் ஒரு சாதாரண விஷயம் மாதிரி காட்டுறது பெரிய விஷயத்தை சாதாரண விஷயம் மாதிரி எளிமையாக இந்த ஸ்லோகங்கள் விளக்குகின்றன இதை நாம புரிஞ்சு வேதாந்தம் நன்றாக வாசித்தவர்களுக்கு இவ்வளவு சிம்பிளா இருக்கிறது அப்படின்னு தோன்றும் வருஷோ பலவிநாசேன ஆமவா மாய யோகாச்சவ முதல் ஸ்லோகம் பன்னெண்டாவது ஸ்லோகம் திருஷ்டாந்தம் பதிமூணாவது ஸ்லோகம் தாஷ்டாந்தம் இந்த ஹோல் இந்த டெக்ஸ்ட் முழுவதும் பார்த்தோம் தானே நமக்கு தெரியும் திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்லி நன்றாக விளங்க வச்சிரு நிறைய திருஷ்டாந்தங்களை சொல்லி சத்தியத்தை நன்றாக புரிய வைத்திருக்கிறது நீரமேவ் வருஷோபல ஆபாதி நீரமேவ நீரமேவன்னா ஜலந்தான் அப்ரயோகத்தா மேகத்தின் சம்பந்தத்தினால் வருஷோபல இவ ஆபாதி ஆலங்கட்டி போன்று விளங்குகிறது ஆலங்கட்டியாக தோன்றுகிறது வருஷோ பலம்னாலும் ஆலங்கட்டி சம்ஸ்கிருத டெக்ஸ்டெல்லாம் படித்தா நிறைய டிக்ஷனரி இல்லாமயே நிறைய சப்தங்கள் தெரிஞ்சுக்கலாம் கரகாக்காரம் என்ன பா ஆலங்கட்டின்னு அர்த்தம் பனிக்கட்டின்னு அர்த்தம் இங்கே வருஷோ பலம் வருஷோ பலம்னா போது விழ அந்த பனிக்கட்டிக்கு பேர் வருஷோ பேர் நீரமேவ ஜலந்தான் எப்படி ஆகிறது நம்ம ஃப்ரிட்ஜில் வேணால் அதை பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து என்ன பண்ணுறோம் அந்த ஃப்ரீசருக்குள்ளே என்ன பண்ணுறோம் ஜலத்தை வச்சு ஊற்றி மூடிடுறோம் அது என்ன ஆகிடுறதுன்னா கட்டியாக மாறிடுறது ஜலமே தான் கட்டியாக மாறியிருக்கிறது சரி வருஷோப்பல விநாசின நீர நாசா யதா ஆலங்கட்டி அழிஞ்சு போச்சுன்னா ஜலமும் அழிஞ்சு போறதான்னு கேட்கறது ஆலங்கட்டி அழிகிறது ஆலங்கட்டி கரைஞ்சு போகிறது பனிக்கட்டி கரைந்து போகிறது ஜலம் அழிந்து போவதில்லையே ஜலந்தான் பனிக்கட்டியாக மாறிற்று அந்த பனிக்கட்டிதான் மீண்டும் ஜலமாக தென்படுகிறது ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி ஒன்றும் ஆத்மா மாறுவதில்லை இருந்தாலும் இப்படி நமக்கு புரியறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு நிர்வீகாரம் சொல்லிருக்கு அழிந்து போவதால் நீர நாசநாசம் ஏற்படுவதில்லையோ அதுபோல பன்னெண்டாவது இருக்கு திருஷ்டம் அதே மாதிரி இங்க ததா அப்படியே அயம் ஆத்மா திரும்ப திரும்ப அதே சொல்லப்படுகிறது அயம் ஆத்மா அபரோக் நமது ஸ்வரூபமான ஆத்மா மாயா யோகா தூரச்சவத்து பாதி ஆத்மா தான் இருக்கு மனசாகவும் இருக்கு அனுபவிக்கிற பொருளாகவும் இருக்கு எல்லாம் மாயையினுடைய விசேஷம் பலவிதமான ஜீவராசிகளை சிருஷ்டி பண்ணி அது மாணிக்க வாட்சக ரொம்ப அழகாக சொல்ற வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே சண்ட உங்களுடைய அபிப்பிராயங்கள் என் அபிப்பிராயங்கள் நிறம் வேற எத்தனை பேதத்தை சிருஷ்டி பண்ணி விளையாடிட்டு இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆத்மா பல ஜீவராசிகளா மாறி அதுக்குள்ள சண்டை போட்டுருக்கு அப்புறம் இடத்துல வேற சண்டை இது ஏ இடம் ஓ இடம்னு வேற சண்டை போட்டு இருக்கும் எத்தனை விதமான விசித்திரங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் இத இந்த ஸ்லோகத்தை நான் பார்த்தோமா தான் என்ன தெரிகிறதுனா எல்லாம் வந்து ஒரு தோற்றம்னு சொல்றபோது என்னமோ பண்றது என்னது கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் சத்தியமா தெரியறது அப்படின்னு நமக்கு தோன்றும் ஆனா இந்த நன்றாக ஆராய்ச்சி பண்ற போதும் புரியறது அனுகிரகம் வேணும் அனுகிரகம் இல்லைன்னா இந்த உண்மையை ஜீரணிக்க முடியாது ஏன்னா இது ரொம்ப இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால எளிதில் ஜீரணிக்கக்கூடிய விஷயங்களாக தோன்றாது அதே மாதிரி அடுத்த ஸ்லோகம் பதிமூணாவது ஸ்லோகம் சொல்லுகிறது அயம் ஆத்மா இந்த ஆத்மாதான் நம் நம் எல்லோரிடத்திலும் சைத்தன்ய சுரூபமாக இருக்கிற இந்த ஆத்மாதான் மாயா யோகா மாயையினுடைய யோகத்தினால் பிரபஞ்சவது பாதி பிரபஞ்சம் போல தோன்றுகிறது உலகம் போன்று தோன்றுகிறது தோற்றம் இது தோன்றுகிறது பிரபஞ்சஸ விநாசேன சுவாத்ம நாஷோ நகி கொச்சித் பிரபஞ்சம் அழியுமானால் இது பூகம்பம் வந்து புயல் வந்து எல்லாம் இதெல்லாம் அழிஞ்சு போகும் அடிக்கடி டிவியில் பார்க்குறோம் அப்படியே வந்து குஜராத்தில் வெள்ளம் அப்புறம் வந்து திடீர்னு ட்ரெயின் ஆக்சிடென்ட் எல்லாம் படிக்கிறோம் ஒரு பக்கம் பார்த்தா சிருஷ்டி நடந்துகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா லயம் ஆயிண்டே இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் இதை சத்தியம் நினைச்ச ஒன்னொன்னே இது இதையும் சத்தியம் நினைக்கிறோம் அதையும் சத்தியம் நினைக்கிறோம் ஆனா இது என்ன சொல்லுகிறது பிரபஞ்சஸ விநாசேன பிரபஞ்சம் அழிவதால் ஆலங்கட்டி அழிவதால் எப்படி பனி ஜலமானது அழிவதில்லையோ அது போல ஆத்மநாசம் ஒருபொழுதும் ஏற்படுவதில்லை ஆத்மாவுக்கு நாசம் கிடையாது பிரபஞ்ச நாசம் ஆத்மநாசமாக ஆகாது அது வந்து எப்போ சவிகாரம் அது மாறிக்கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டிருப்பதை எது அறிகிறதோ அது மாறாததாக இருக்கிறது அழியாததாக இருக்கிறது மாறுகின்றவைகளை அறிகின்ற ஆத்மா மாறாமல் அழியாமல் இருக்கிறது ஆக இப்படி எல்லாம் மனசுல பதிய வைக்கிறதுக்கு தான் சொல்லப்படுகிறது ஆக பன்னிரெண்டாவது ஸ்லோகம் பதிமூணாவது ஸ்லோகம் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று ஸ்லோகங்களும் ஆத்மா பிரபஞ்சம் என்பது வேறு அல்ல பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருப்பது ஆத்மாவே அனுர்தட துக்க ஸ்வரூபமாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் ஆத்மாவுக்கு வேறாக இல்லை சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மாவுக்கு வேறாக ஒரு பொழுதும் இல்லவே இல்லை இன்னும் நிறைய திருஷ்டாந்தங்கள் ஹோல் இந்த டெக்ஸ்ட் முழுவதும் திருஷ்டாந்த மயம் இதை நாம் திரும்ப திரும்ப மனசில் பதிய வைக்க வேண்டியதான் அதனாலதான் அதிகமாக வியாக்கியானம் பண்ணலை அப்படியே புரிஞ்சிக்க வேண்டியதான் ஸ்லோகத்தை வாசிக்க வேண்டியது இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம வந்து வேதாந்தத்தில் படித்த மந்திரங்களோட ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியது ததாத்மன பிரபஞ்சோயமேகாசனித் தமோ நி திரும்ப திரும்ப திருஷ்டாந்தங்களை சொல்லி சொல்லி விளங்க வைக்கிறது ஜலாத் அந்யா இவ ஆபாதிப்படி ஜலோத்தஹா புத் ஜலத்திலிருந்து உண்டாகிற நீர் குமிழி நீரில் குமிழி ஆக்கை அப்படின்னா சொல்லுவாங்க அது நிலையில்லாதுங்கிற சொல்றதுக்காக இந்த சரீரம் வந்து நிலையில்லாதது நீரில் தோன்றுகின்ற குமிழி மாதிரி அப்படின்னு சொல்லுவது வழக்கம் ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறதுனா புரியறதுக்காக பிரபஞ்சம் வேறே ஆத்மா வேற இல்லை அப்படின்னு காட்டுவதற்காக யதா எப்படி ஜலோத்தஹா புத்தஹா ஜலத்தில் நீரிலே தோன்றக்கூடிய புத் பேரு எதுக்கு வர்றதுனால அது புதா புத்னா குமிழிக்கு பேர் புத் ஜலாத்து அந்நகாய் அதை பார்த்தா என்னமோ தண்ணிக்கு வேறாக இருக்கிற மாதிரி தோன்றுகிறது தண்ணீர் அது நம்ம ரெண்டு வயிறு அது நீர் நீர் குமிழி அப்படின்னு விவகாரம் வேற பண்றோம் நாம நீர் வேற நீர் குமிழி வேறேன்னு சொல்கிறோம் நீர் குமிழி முழுக்க வியாபிச்சிருக்கிறது நீரா குமிழியா அதில் என்ன இருக்குது அது வெறும் அது நாம ரூபந்தானே ரூபந்தானே அது அது ஒரு ரூபமாகிடுத்து அந்த ஜலத்தில் அப்படி திடீர்னு அந்த காற்றுனால இப்படி வருகிறது அதனால் அது வந்து மேலே குமிழி தெரிகிறது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா அதை பார்த்த உடனே அது குமிழின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு விட்றோம் அதை பார்த்த உடனே ஆனால் அது ஜலத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது நீரில் குமிழி மாதிரி தான் அது புரிய வைக்கிறதுக்காக சொல் நமக்கு அப்படி தோன்றுறதில்லை இதை பார்த்தா நமக்கு அது நேரடியாக நீரில் குமிழி புரியுது சுவாமிஜி இந்த பிரபஞ்சம் அப்படி புரியலையேன்னு தான் புரிய வைக்கிறதுக்கு தான் படிக்கிறோம் எல்லாத்தையும் புரிஞ்சு விடுத்தனா எந்த படிக்கிறது அவசியமே இல்லையே இப்படி எல்லாம் இருக்கும் அதே மாதிரி பதிய வச்சு திரும்ப யோசிச்சு யோசிச்சு பார்க்கணும் அதனால புத் ஜலாத்து அந்நா இவ ஆபாதி வேறு போல தோன்றுகிறது ததா அனை சப்ளை பண்ணிக்கணும் நீங்கள் அதுபோல எலோத் ஜலாதிய இவாதி தமன பிளக் இவ அய பிரபஞ்ச அனை பல்வேறு உலகங்களாக தோன்றுகின்றன என்ன ஒன்னா ரெண்டா இது இந்த பூமியிலே எத்தனை விதம் இந்த பூமியிலே நிறைய மாற்றங்கள் இருக்குது முக்கால்வாசி ஜலம் இருக்குது கால்வாசி தான் இந்த பூமி இருக்குது அப்புறம் இது மாதிரி எத்தனையோ கோலங்கள் அண்ட சராச்சரங்கள்லாம் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இது மாத்தம் ஹோல் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோமோ இல்லை எல்லாமே அப்படி தான் தோன்றி இருக்கிறது அநேகதா யம் பிரபஞ்சகா பாதி வேறு வேறாக தோன்றுகிறது இந்த நீர் குமி அழிஞ்சு போச்சோ அழிஞ்சு போன உடனே நீர் அழிஞ்சு போயிடுறதான் போய்விடுகிறதான் அழியிறது இல்லை புத் புதேன ஜலநாசகா நகரிச்சித்து இதுலருந்து நமக்கு என்ன புரியணும்னா ஒரு பொழுது எதுக்கும் இல்லை தோன்றுவதும் அழிவதும் தோற்றமே திரும்ப திரும்ப இப்படிதான் சொல்லிட்டு தோன்றுவதும் அழிவதும் இருப்பதும் தோற்றமே நீர்ல குமிழி தோன்றிருக்கு அந்த குமிழியும் ஜலந்தான் அது இருந்து அப்பவும் ஜலந்தான் அது அழிஞ்சு போச்சு அப்பவும் ஜலந்தான் அது மாதிரிதான் இந்த நம்முடைய பிறப்பு வாழ்வு மரணம் எல்லாமே தோற்றம் இதை உண்மை என்று நம்பி ஏமாந்து போகக்கூடாது இதை சத்தியம் என்று நம்பி நாம் வீணாகி போகக்கூடாது இதுக்கு ரொம்ப ரியாலிட்டி கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம் ஆஹ அயம் அனை பிரபஞ்ச அனைகதா பாதி புத் ஜலநாச நரிச்சித் திரஞ்ச நாசேன அது மா பிரபஞ்ச நாசத்தினால ஆத்மாவுக்கு ஒரு அழிவும் இல்லை அவ்வளவுதான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தையே மனதிலே பதிய வைக்கிறது இனி இன்னும் சில ஸ்லோகங்கள் மேலும் நன்றாக விளக்கத்தை கூறுகிறது ஸ்லோகத்தை படிக்கலாம் अहिनिल वयनी जात ह अहिनि वयनी जात ह शुच्या गिरणाहि माप्नुयात शुच्या गिरणाहि माप्नुयात शुच्या गिरणाहि माप्नुयात तथा स्थूलादि संभूतः அயச்சிமாதிசம் நிறைய பேருக்கு ஒத்துக்க முடியும் சரி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு ஒத்துகிறோம் இந்த ஆத்மாவும் பிரபஞ்சமும் வேற வேற கிடையாது ஆத்மாவில தான் பிரபஞ்சம் அத்தியஸ்தம் பண்ணப்பட்டிருக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு ஒத்துக்கிறோம் ஆத்மாவில தான் ஜீவா ஜீவனும் பரமும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஒத்துகிறோம் இந்த சரீரத்தோட சேர்ந்து வாழ்கிறோமே அதனால இந்த சொன்னாலும் நமக்கு மனசுல அது பதியறதே இல்லை இந்த சரீரம் நீ கிடையாது எத்தனையோ சரீரம் உண்மையில கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு எல்லாரும் தனித்தனியாகத்தான் தோன்றது அத்வைத அனுபூதி படித்தாலும் துவைத அனுபவம் ரொம்ப முன்னாடி வந்து நிற்கிறது குழக்கட்ட மாதிரின்னு சொல்ற அதுதான் வந்து நிற்கிறது மனசில் அந்த விற்பி தான் பலமா இருக்கு நான் ஷரீரம் நான் ஷரீரம்ங்கிற விறத்தி தான் பலமாக இருக்கிறது நான் பிரம்மம் நான் பூர்ணமான ஆத்மா அப்படிங்கிற விறத்தி பலமாக இருப்பதில்லை அதை பலப்படுத்துவதற்கு இந்த ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன இதெல்லாம் சட்ட மாதிரின்னு சொல்றது கீதையில பார்க்குறோம் வாசாம்சி ஜீர்ணாணி யசா விஹாய நவானி கிருண் நரூபராணி தச்சா ஷரீராணி விகாய ஜீர்ணாணி அந்யானி சங்கியாதி நவானி எப்படி இது வந்து இந்த எப்படி இந்த உடம்புக்கு இந்த துணி ஆடையோ அது மாதிரி ஆத்மாவுக்கு இந்த ஸ்தூலாதி சரீரங்கள் ஆடைன்னு சொல்றது அதே மாதிரி இந்த ஸ்லோகம் ஒன்று அழகா சொல்லுகிறது அஹி நிர்ல்வயனி ஜாத்தா அஹினா பாம்பு நிர்ல்வயனி அப்படின்னு சொன்னால் சட்டை பாம்பு சட்டை அகி நெர்லு வயனி வாயில நுழையாது நெர்லு வயனி நெர்லு வயனி என்ன பாம்பு சட்டை பாம்பு சட்டையில உண்டாகிற அதுல இருக்கிற அதுல இருக்கிற அது அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாம்பு சட்டை இருக்கு பாம்பு சட்டையை உரித்த உடனே அதை பார்த்தோம் ஆனால் அது அப்படியே ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த நெருப்பு பிடிச்சி எரியிறபோது அதுலேயும் பிடிச்சி எரியும் அங்கே இருக்கிற குப்பை சட்டையில் வந்து நெருப்பு பிடிச்சி எரிஞ்சதுன்னா அதுவும் எரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப பளபள பளபலான்னு இருக்கும் அப்புறம் வந்து குப்பையில் நெருப்பு எறிகிறபோது அதுவும் சேர்ந்து எரியும் அதில் வந்து அழுக்கும் படலாம் அதில் சுத்தமாகவும் இருக்கும் அதில் அழுக்கும் ஏற்படலாம் என்ன வேணாலும் நடக்கும் சுச்சி ஆதிகி நாகி மாப்னு சுச்சி ஆதிகனா சுச்சி முதலான இந்த இடத்துல சுற்றின்னா சுத்தம் தான் அர்த்தம் ஆனால் பளபளப்புங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் பளபளப்பு நெருப்பு பிடித்தல் அழுக்கு படிதல் அதெல்லாம் வந்து பாம்பு சட்டைக்குத்தான் பாம்புக்கு இல்லை உதாரணத்துக்காக சொல்லி நம்மளை சட்டை கேட்கக்கூடாது பாம்பு சட்டையை உரிக்கும் பொழுது அந்த சட்டையில் உண்டாகிற தூய்மையும் பளபளப்பும் அழுக்கும் நெருப்பும் பாம்பை அடையாது அகிஹி நுயாத் பாம்பு அதனை அடையாது நாகிரா சுச்சியாதிர் நாகிம் ஆப்னுயாத் இருக்கு அஹிஹி நுயாத் பாம்பை அது அடையாது இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரங்கள்ல இருக்கக்கூடிய தர்மம் எதுவும் ஆத்மாவை பாதிக்காது இதுல இருக்கக்கூடிய தூய்மையோ நல்லதோ கெட்டதோ எதுவும் ஆத்மாவை பாதிக்காது இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரங்கள்ல இருக்கக்கூடிய நல்லதோ கெடுதலோ எதுவும் ஆத்மாவை பாதிக்காது ஸ்தூல சரீரம் அழுக்காகவும் இருக்கலாம் சுத்தமாகவும் இருக்கலாம் இந்த ஸ்தூல சரீரம் அழிஞ்சு போனவுடனே இது நெருப்பலையும் போடலாம் அல்ல மண்ணுல போட்டு புதைக்கலாம் எப்படி வேணாலும் இது நடக்கும் ஆகையினால இதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இது சகப்பா இருக்கிறதுனால ஆத்மா சகப்பா இருக்கு இது கருப்பாக இருக்கிறதுனால ஆத்மா கருப்பா இருக்கு இது குண்டா இருக்கிறதுனால ஆத்மா குண்டா இருக்கு இது ஒல்லியா இருக்கிறதுனால ஆத்மா ஒல்லியா இருக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஆகையினால ஸ்தூல சரீர தர்மங்கள் ஆத்மாவை பாதிக்காது சூக்ம சரீர தர்மங்களாக இருக்கட்டும் இந்திரியங்களில் இருக்கக்கூடிய குணதோஷங்கள் பாதிக்காது ஞானேந்திரியங்களில் இருக்கக்கூடிய குணதோஷங்களோ கர்மேந்திரியங்களில் இருக்கக்கூடிய குணதோஷங்களோ பிராணங்களில் இருக்கக்கூடிய குணதோஷங்களோ எதுவும் ஆத்மாவுக்கு கிடையாது எல்லாம் இதில் இருக்கக்கூடிய குணதோஷங்கள்லாம் என்னென்னு நீங்களே உட்கார்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம் ஒன்று ஒன்றும் நான் பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால அதில் இருக்கக்கூடிய ஒன்று ஒன்று இருக்குது சில நேரம் அதுக்கு பசிக்கும் சில நேரம் பசிக்காது தாகம் எடுக்கும் எடுக்காது இதெல்லாம் பிராணமய கோஷத்தில் இருக்கக்கூடிய குணதோஷங்கள் அதே மாதிரி மனசு விக்னா சங்கல்ப விகல்பங்கள் அஜானம் ஞானம் புத்தியில் இருக்கக்கூடியது அப்புறம் காரண சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மறைக்கிறது தர்மம் எதுமே ஆத்மாவுக்கு கிடையாது ஆகையினால ஸ்தூலாதி சம்பூத்தா ஸ்தூல ஆதிங்கிறதுனால சூக்ம காரண சரீரத்தையும் சேர்த்துக்கணும் ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் காரண சரீரங்களிலிருந்து தோன்றுகின்ற சுச்சியாதிகி சுச்சியாதிக தூய்மை முதலான நீங்க தூய்மை முதலான குணதோஷங்கள்னு போட்டுக்கணும் குணதோஷங்கள் இமம் ஆத்மானம் நிமம்னு இருக்கு இந்த பாருங்க இந்த ஐயம் இமம்ங்கிறத ரொம்ப அழுத்தி அழுத்தி சொல்லிகிட்டே இருக்கார் இந்த ஆத்மாவை இந்த ஆத்மாவின்னு அர்த்தம்னா எண்ணெயின்னு அர்த்தம் எல்லாம் கடைசியில் எண்ணெய்னு போட்டுக்கணும் எண்ணெய் நான் எங்கும் நிறைந்தவன் என்னை இந்த ஸ்தூல ஸ்தூலாதி சரீரங்களில் இருக்கக்கூடிய குணதோஷங்கள் என்னை பாதிக்காது சுருக்கமா சொன்னா வேதாந்தம் தனித்தன்மையை வேறோடு அழிக்கிறது வேதாந்தம் தனித்தன்மையை வேரோடு அழிக்கிறது நாம அழிக்க விடாம பிடிச்சு நோக்கான் சாஸ்திரம் திரும்ப திரும்ப இந்த இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்றோமே எல்லாரும் தனித்தனியாக வச்சுன்னு உட்கார்ந்துருக்கோம் அதை அது அதை வந்து அடியோட நாசம் பண்ணுகிறது வேதாந்தம் தனித்தன்மையை அப்புறம் இன்னொன்று சொல்றோம் பொதுத்தன்மைன்னு வேற நாம் எல்லாரும் ஒண்ணும் நாம் எல்லோரும் ஓரினம் தமிழ் இனம் அப்படிலாம் சொல்லி எல்லாரும் ஓரினம்னு சொல்றோம் இதெல்லாம் என்னன்னா இது வந்து பொதுத்தன்மை தனித்தன்மை பொதுத்தன்மை ரெண்டுமே தோற்றம் இருப்பது ஒரு பொருள் அதுல என்ன தனி பொது இருப்பது அத்வைத்தம் அதுல தனியானது என்னது பொதுவானது என்ன இண்டிவிஜுவாலிட்டி டோட்டாலிட்டி ஒன்றும் கிடையாது எஷ்டியும் கிடையாது சமஷ்டியும் கிடையாது இதெல்லாம் வந்து அணுகுண்டு அணுகுண்டு ஸ்லோகங்கள் ால என்ன ஏன்னா நமக்கு ஏதாவது கொஞ்சமாவது ரசிக்கிறதுக்கு ஏதாவது எல்லாத்தையும் அழிச்சு விடுறது அவசிஷ்யூவா அவசிஷ்யோம் முடிஞ்சு போயிட்டு வாங்க வேற எதாவது பக்தி கிரந்தங்கள் மத்த இது மாதிரி கிரந்தங்கள் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து சுவாரஸ்யமா மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் இருந்தா சுவாரஸ்யமா இருக்கும் இதெல்லாம் என்ன சொல்லும்னா இருப்பது ஒன்று அதுவே நீ அதுவே நீ திரும்ப திரும்ப இந்த கோவிலில் வந்து இந்த இது பண்ணுவான் இந்த மந்திரிக்கிறது ஆள் இப்படி பண்ணிட்டுருக்கோம் தெரியுமா இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பான் இந்த துணியை அடிக்கணும் இப்படியே பண்ணி பண்ணி கொஞ்ச நேரம் ஒன்று என்ன பண்ணுறானோ பகவானுக்கு தான் தெரியும் அவன் வந்து ஒன்று வேப்பலையை வச்சுட்டோ இல்லை இந்த துணியை வச்சுட்டோ என்ன பண்ணுவான்னா இப்படியே வந்து எல்லாம் போயிட்டுன்னு அர்த்தம் போகட்டும் போகட்டும் போகட்டும் கிட்டே கேட்குற எல்லாம் கொண்டு அபிமானமெல்லாம் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா இது ஒண்ணு அபிமானம் எல்லாம் போட்டோம் ஸ்தூல சரீரத்திற்கு அபிமானம் போகட்டும் சூற்று சரீரத்திற்கு அபிமானம் போகட்டும் போகட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்குது தா ஸ்தூலாதி சம்பூதா சுச்சியாதி இமம் ஆத்மானம் நத்மாவை இந்த ஸ்தூல சரீராதி தர்மங்கள் ஒன்றுமே செய்யாது இதெல்லாம் சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷத்தில் ரொம்ப அழகாக எழுதுகிறார் நான் குருடனாக இருக்கிறேன் நான் செவிடனாக இருக்கிறேன் எனக்கு பசிக்கிறது எனக்கு தாகமாக இருக்கிறது எனக்கு இப்பொழுது சஞ்சலமாக இருக்கிறது இப்பொழுது மனம் நன்றாக இருக்கிறது அப்புறம் வந்து என்ன சொல்கிறோம்னா எனக்கு இதெல்லாம் புரிந்தது இதெல்லாம் புரியவே இல்லை முக்கியமாக அத்வைத அனுபூதி புரியவே இல்லை இதெல்லாம் புரியவே இல்லை அப்படின்னு வந்து புரிஞ்சுது புரியலை இப்படியெல்லாம் இந்த அந்தந்த கோஷங்களோட தர்மத்தை ஆத்மாவில் ஏற்றி அவஸ்தப்படுகிறோம் அதனால் ஏற்படவே ஏற்படாது நீ நித்திய புத்த பரிபூர்ண சச்சிதானந்த ஆத்மஸ்வரூபம் திரும்ப திரும்ப இதை கூறுகிறது நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது இதெல்லாம் எதை சேரும் ஆத்மாவை சேருமா அனாத்மாவை சேருமா நம்மக்கிட்ட ஏதாவது சிறப்பு இருந்தால் அந்த சிறப்பு எதை சேரும் சிறப்பும் அந்த அனாத்மாவைத்தான் சேரும் சிறப்பு இன்மையும் அனாத்மாவைத்தான் சேரும் ஆத்மாவை ஒன்றும் சேராதி அதனால அது என்னென்ன அது அப்படியே பெருசாமல் இருக்கு அவ்வளோதான் தேவையு இருக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டியதான் சுச்சியாதிகி ந ஆப்னுயாதிமம் அடுத்தோக்கிய ஆமெத் சதா தயா ியமே ஆீ தேத்தயம் தானை சொல்லி வாஸ்தவமான உண்மையை உணர்த்தி கொண்டிருக்கிறது ஸ்லோகங்கள் அஹிஹி தியக்தாம் துவச்சம் ஆத்மத் மன்யத்தை எத்வது ஆத்மத் ந மன்யே அகிஹி ந பாம்பு தியக்தாம் துவச்சம் தியாகம் பண்ணிய தோலை சட்டையை துவச்சம் இப்ப எடுத்துட்டார் நர்லு வாயானி எடுத்துட்டார் நல்ல வேலை வாயிலே நுழையாத சப்தம் ஆகினா துவச்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா சௌரியமா இருந்திருக்கும் பரவாயில்ல அவர் சப்தங்கள் எல்லாம் நமக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றாரு அதனால அகஹி தியான் விட்டுவிட்ட சட்டையை தோலை ஆத்மத்வே ந மன்னியானாக கருதுவதில்லை கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த சட்டை தன்னோட சேர்ந்திருந்தது விட்டதுக்கு பிறகு தானாக நினைக்கிறது இல்லை ஆனா அதே மாதிரி இங்க யாரு ஞானி என்ன பண்றான் ஞானி ஆத்மத்வே நன்யத்தே அபிமானத்தை விட்ட பிறகு இங்கே அபிமானத்தை விட்ட பிறகு தான் அர்த்தம் பண்ணணும் இதை சரீரத்தை உரிச்சுனுட்டான்னு சொல்லிவிட விடாது அது பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி எப்படா உரிக்கிறது உரிக்கிறதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது ஏதாவது யோகாபியாசம் பண்ணி உரிக்கிறது சட்டையை உரிக்கிற மாதிரி உரிக்க முடியுமானா முடியாது இங்கே அது திருஷ்டாந்தத்தில் சொல்லியிருக்கிறது திருஷ்டாந்தா ஏகதேசா திருஷ்டாந்தத்தில் இருக்கிறது ஏகதேசமாக தான் எடுத்துக்கணும் முழுக்க முழுக்க எடுத்துக்க முடியாது அங்க எப்படி அது நினைக்கிறதில்லையோ அதுல அபிமானம் இல்லையோ அது மாதிரி நமக்கும் இங்க அபிமானம் இருக்கக்கூடாது இது சொல்ற ஸ்லோகம் சொல்லுகிறது ஞானி ஆத்மத்வேன ந மன்யத்தே திய தேகத்தையும் ஆத்மத்வேன ந மன்னியே ஷரீரம் மூன்றையும் தானாக கருதுவதில்லை தான் இந்த சரீரம் என்று கருதுவதில்லை எப்ப என்ன எப்ப எப்ப கருது இல்லை காலம்புற ஒரு ரெண்டு மூணு மணி நேரமா சதா சதா கிளாஸ்ல மாத்திரம் கருதுறது இல்லை கிளாஸ் முடிஞ்ச உடனே கருதுறான் டைனிங் ஹால்ல ரொம்ப முக்கியமா கருதுறான் சதா எப்பொழுதும் கருதுவதில்லை ஒரு பொழுதும் இதை கரு இப்படி ஆத்மத்வேனத்தை அர்த்தணும்ச்சம் ஆனத் தானி தியத்தையும் ஆத்மேன சதா நன் சதா ஆமத்து எப்படி விடாலும் போட்டுக்கலாம் சதாவ ஆகவே ஸ்தூல சூக்ம காரண சரீரங்களில் அபிமானம் இல்லை என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது விரிவாக அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணச பூர்ணமாதாஜபூர்ணமேவாவசிஷியாந்திஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம்